அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இதை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் மறுகேந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமு வந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை டாக்டர் சிதம்பரம் அவர்கள் குத்துவெளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் பன்னிறு மன்ற தலைவர் சீனாவான காவண்ணா சங்கரன் அவர்கள் குத்துவெளக்கேற்றி விழாவினை tinmel samayam ver illai aval saativamaa sivamaa sivamaa devathinmel devam illenu sivamum devathilmel devum illenu move up but... திருமுறை தமிழிலே பன்னிரு திருமுறை உயிர் நூல் நமது வேதம் தான் முதல் நூல் அது வடமொழி அதை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் பன்னிரண்டு தொகுப்பாக அவர்கள் வகுத்திருக்கிறார்கள் நான் முன்னே ஒரு தடவையும் நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி நினைப்பு விட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு பன்னிரண்டு தொகுப்பாக அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் அதை அவர்கள் தொகுப்பு என்றோ வேற ஒரு வார்த்தையும் போடாமல் திருமுறை என்று அதற்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள் நல்ல உயர்ந்த சொல் திருமுறை என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அதுல ஒன்றுமுறை திருஞான சம்பந்தருடைய தேவாரம் கிட்டத்தட்ட நாலாயிரம் பாட்டு இருக்கிறது அதனால அதை வகுத்திருக்கிறார்கள் அதனால ஒன்னு ரெண்டு மூணு திருமுறைகள் திருஞான அதே மாதிரி நாலாயிரம் பாடல்கள் இருக்கிறது நாகக்கரசர் அதை நாலு அஞ்சு ஆறாக வகுத்திருக்கிறார்கள் சுந்தரனுடைய தேவாரம் ஆயிரம் பாட்டு தான் இருக்கு ஆனதனாலே அதை ஒரு திருமுறையாக வகுத்திருக்கிறார்கள் ஆக மூணு மூணு ஆறு ஒன்று ஏழு ஏழு திருமுறை தேவாரத்தில் அடங்கிவிடுகிறது எட்டாம் திருமுறை என்பது அறுநூத்தி திருவாசகமும் கோவை முன்னூறு பாடலும் சேர்ந்து ஒரு திருமுறையாக வகுத்திருக்கிறார்கள் அது எட்டாம் திருமுறை என்று சொல்லப்படும் திருமாளிகத்தேவர் முடிய நம்பியாண்ட திருமாளிகத்தேவர் முதலாக தேர்ந்தனாறு ஈராக ஒன்பது பேர் பகு பாடிய ஒரு தொகுப்பு நூல் திருவி செப்பா திருப்பல்லாண்டு என்று சொல்லப்பெறும் இந்த ஒன்பது திருமுறை பேசட் வடிவத்தில் வந்துவிட்டது உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக பத்தாம் திருமுறை என்பது திருமூல தேவர திருமந்திரம் பதினொன்று என்பது திரு ஆலதாத் திவன் தமிழிலே பாடியிருக்கிறான் ஆமா சிவன் தான் வேதத்தை சொன்னான் என்று சொல்லுவார்கள் ஆகமத்தை சொன்னான் என்று சொல்லுவார்கள் சிவன் இங்க தமிழிலேயும் பாடியிருக்கிறான் இல்லையா ஆமா அது முதலாக நம்பியாண்டார் நம்பிய ஈராக உள்ளது அது ஒரு தொகுப்பு நூல் பதினொன்று பன்னிரெண்டாம் சிறுமுறை என்பது தெய்வ செக் ஆர்பெருமானோருடைய பெரிய புராணம் இதற்கு அப்புறமா வேற ஒண்ணும் யாரும் சேர்க்கிறாப்பில இல்ல சேர்க்கல கேக்கவும் வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டா சேர்க்கிற தகுதி இருக்கா என்பது ஒரு பக்கம் இதையே நாம படிக்கிறது இல்லை இதையே நாம படிக்க முடியல இல்லையா அப்புறம் நாம இன்னும் சேர்த்துக்கிட்டே போனோம்னா அது யாரு என்ன பண்ண முடியும் இல்லையா ஆமா நீங்க கேட்கலாம் நான் படிக்கணும் அப்படின்னு எங்கயோ ஒருத்தர் படித்தா போருவேன் அந்த பன்னிரண்டும் நூல் என்று போற்றப்படுகிறது அதனை தெலந்தோறும் பூசை செய்கிறவர்கள் உண்டு ஆமா இந்த பன்னிரண்டு திருமுறையை வச்சு பூசை பண்றது உண்டு தெலந்தோறும் அதுல முடிந்தவர்களையும் படிக்கிறது உண்டு அதுல நானும் வருவேன் தவறவே மாட்டேன் தவறாமல் சில செய்கைகள் நான் தினந்தோறும் செய்கிறது என்று வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதிலிருந்து நான் தவறதே இல்லை எந்த காரணத்தையும் முன்னிட்டும் உடல்நிலை சரியில்லாம போனா கூட சொல்லணும் இந்த திருமுறையை பூச பண்றது அதை படிக்கிறது அதை பாடுறது இதான் எனக்கு வினவு தெரிந்து நான் தவற விடவில்லை அது சிவனுடைய திருவருண் என்று நான் விட்டு விடுகிறேன் அதே மாதிரி கோயில்ல போய் இப்போ இப்ப தமிழ்ச்சி சங்கத்தில் பாடுறன்னா அவங்க கொஞ்சம் காசு கொடுத்துடுறாங்க இந்த பாடுற புண்ணியம் போற அவங்கள்ட்ட போய் தேர்ந்து போவோம் அது கொஞ்சமா கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் காசை வாங்கியாச்சுன்னா அது அவங்களுக்கு போய் தேர்ந்துடும் ஆமா இப்ப எனக்காக நான் என்ன பண்ண முடியும் அதான் நான் கோயிலில் போய் பாடிப்பேன் ஆமா அதையும் நான் தவறுறதில்லை திறந்தோறும் பஞ்சாட்சிரம் சொல்லுவதற்கு நான் தவறுறதில்லை ஆயிரத்தி எட்டு சொல்லுவேன் நீ தாமியாரு உனக்கு வேலை இல்லை எனக்கு பேரம்பேசி எல்லாம் இருக்கு நான் இங்க சொல்ல முடியும் நீ சொல்லலாம் என்னுடைய வயிற்றுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தகுந்தவாறு நான் படிக்கிறேன் உங்க குடும்பத்துக்கு தகுந்தவாறு நீங்க படித்துக்கலாம் ஆமா அது கடமை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ இந்த ஒன்னு ரெண்டு மூணு திருமுறையில ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் பாடி காட்டியிருக்கிறேன் நினைவில் இருக்கலாம் நாலாம் திருமுறையில் இருந்து ஒரு சில பதிகங்களை ஒரு சில பாடல்களை உங்களுக்கு நான் சென்ற மாதத்தில் பாடியிருக்கிறேன் நினைவிற்கலாம் இப்ப நாலாண்டு முறையில் இருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு நினைவூட்ட காத்திருக்கிறேன் தெரியாதவை நான் சொல்லிவிட போது இல்லை என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் வேலாயது ஒருவர் விட கேட்கிறவர்கள் மகாபிஸ்வாதிகள் என்று நீ எண்ணிவிடு ஆமா எந்தரோ மகானு கூட்டத்தில் இருக்கிறவர்கள் புத்தாலிகள் நான் மா மாதம் உங்களுக்கு அப்பூதி அடிகளுடைய குழந்தையை எழுப்பி கொடுத்தார் என்று நினைவூட்டினே நினைவிருக்கலாம் அல்லவா அது வந்து அப்பூதி அடிகார வீட்டிலே அது நடைபெறவில்லை என்று நான் சொல்லி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் சொல்லாவிட்டால் ஏற்றுக் கொள்ளுங்கள் அந்த பையன் இறந்துவிட்டான் அவனை திருக்கோயிலுடைய முன் திருக்கோயில் வாசலுக்கு எடுத்துட்டு அப்பர் சுவாமிகள் திருப்பணம் கோயிலுக்கு தான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தெய்வ தேக்கெருமான் திட்டவட்டமாக அவனை நமக்கு நினைவூட்டுகிறான் அந்த குழந்தையை எழுதி எழுப்பி கொடுத்தது திருப்பணனம் என்ற திருப்பதியிலுடைய முன்னே அது நடத்தும் எப்படி சரியான சம்பந்தர் திருக்கோயிலுக்கு வெளியிலே அந்த எலும்பை வைத்து பெண்ணாக்கினாரோ ஏன் எலும்பை வெளியே வெற்றி செய்யணும் அப்படின்னு கேக்கலாம்ல அந்த எலும்பு உள்ள வரக்கூடாது இப்பவும் நம்ம வீட்டுல பிறப்பு இறப்பு நடந்தால் கோயிலுக்கு போடும் அப்படி ஒரு சட்டம் இருந்தது நம்ம நாட்டுல இன்னைக்கு அது எந்த அளவுக்கு கையாளப்படுகிறது என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆமா பத்து நாள் அல்லது பதினோரு நாள் அல்லது பதினாறு நாள் கோயிலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது பிறப்பா இருந்தாலும் பிறப்பா இருந்தாலும் அப்ப சாமி தரிசனம் எப்படி பண்றது அப்படிங்க கேட்டீங்கன்னா கோபுரம் தான் தரிசனம் ஆமா நிச்சயமாக என்பதையும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அதனாலே தான் திருஞான சம்பந்தர் அந்த எலும்ப வெளியில கொண்டு வந்து சொல்லிவிட்டார் அதனாலே தான் திருநாவுக்கரசரும் அந்த திருப்பரரசு கோயில் வாசப்படியில் வையின்னு சொல்லிவிட்டார் குழந்தை எழுந்து விட்டான் அது நான் போனமாக உங்களுக்கு நினைவூட்டி விட்டேன் திரும்பி அவர் வீட்டுக்கு போய் அவர் உணவு உட்கொள்கிறார் திரும்பி திருப்பரணம் கோயிலுக்கு வர்றார் அவர் ஏன் அந்த நன்றி வர்றார் உங்களுக்கு நான் நினைவூட்டி இருக்கிறேன் நினைவில் இருக்கலாம் புன்முலையால் பதிகம் நெருப்புல போட்ட போது அது எழியாமல் இருந்தது இன்னைக்கும் புஸ்தகத்தில் பார்க்கலாம் பச்சை திருப்பதிகம் என்று இருக்கும் ஆதலினாலே திரியான சமுதிரம் என்ன பண்ணினார் அந்த வாது நடந்த இடம் மதுரையில் அது முடிய விட்டு நேர அவர் திருவிழாத்துக்கு தான் வர்றார் ஏன் அந்த நன்றி கடனை செலுத்துவதற்காக இதெல்லாம் முடிந்த திரு மதுரையினைவெல்லாம் இந்த வாதங்கள் எல்லாம் முடிந்தவிற்பு பின்பு திரு அலவாய் கோயிலுக்கு போறார் அவர் அந்த நன்றியை செலுத்துவதற்காக என்னை இந்த வாதிலே காப்பாற்றி விட்டாயே என்று நன்றி செலுத்துவதற்காக போனார் அப்பதான் விடலாள வாயிலா என்று ஒரு திருப்பதியும் பாடுகிறார் என்பதை நான் சொல்லி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் சொல்லாவிட்டால் இப்போதை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லவா ஆமா அது முடிந்த விற்பாடு நேர பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு திருவிழாத்துக்கு தான் வர்றார் அவர் திருவிழா வந்து தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா அப்பரை விட்டு பிரிந்தோமே இப்ப அப்பர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டபோது அவர் திருப்பூந்துச்சியில இருக்கிறார் சொன்ன உடனே அவரை பார்க்க போற எவ்வளவு நன்றி பாருங்கள் அப்பறை விட்டு பிரிஞ்சாரா எங்க பிரிஞ்சார் திருமறை காட்டு போயிட்டு அப்புறமா திரும்பி அப்பறை பார்க்கணும் திருப்பந்தூர் தான் போற அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டி இருப்பேன் நினைவூட்டல சொன்னதாக வைத்துக் கொள்ளுங்கள் இவர் என்ன செய்கிறார் திருக்கோணம் கோயிலுக்கு வந்து ஒரு அற்புதமான திருப்பதியும் பாடுகள் da-da-da-da. பொருந்தை செய் படல்கேரப்பணியன் கண் பொருந்தும் போதக்கும் கைவிட நான் இந்த திருப்பாட்டில படனத்தில் இருக்கிற சிவன் பண்பாடுகிறான் அப்படின்னு சொல்றான் கீதத்தை பாடுகிறான் வேதத்தை பாடுகிறான் என்று வருவத வருான் என்றுருந்த இசை பலன பன கவர் பறந்தாக்கும்பனத்தால் கனிமெலிய அடலோம்பும் கடைசி பார்த்த அப்பூதி அடிகளை சிறப்பிச்சு சொல்றார் ஆமா துன்பம் செய்கிறவர் அவர் அப்படின் நான் ஒரு தொகுப்பு வச்சிருக்கிறேன் திரியான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்கள் நாயன்மார்கள் அறுபத்து நாயன்மார்களும் நாயன்மார்கள் இந்த தேவாரத்துல நாயன்மார்களே இவர்கள் போற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு எடுத்து வச்சிருக்கேன் சும்மா மாட்டேன் வீட்டில் ஏதாவது தேவாரத்தை புரட்டிங்கிட்டு ஏதாவது ஒன்னு சேர்ந்துகிட்டே இருப்பேன் எனக்கு தொழிலும் அது ஒரு புண்ணியமும் கூட அல்லவா என்ன சொல்ற அஞ்சி போய் களிமணி கடலோம் பூதி அங்கே பெண்கள் தான் அப்படி தானே ஒரு காலத்துல எல்லாரும் குடுமிதான் வச்சுக்கிறாங்க நம்ம நாட்டுல ஆமா எனக்கே தெரியும் கிராப்பு வந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு மிஞ்சுதான் அப்பதான் கிராப் வச்ச அவனை வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவன் கிராப்ராப் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க குடிமை வச்சமா அதாயிடும் வயசான கிழவன் கூட கிராப் வச்சுறான் பெண்கள் தான் இந்த குடுமையில மலர் வைக்கிறாங்க எண்ணாதீர்கள் சிவ செய்கிறவர்களும் இந்த தலைமுடியில மலர் வைத்துக் கொள்வார்கள் ஆமா நிச்சயமாக அப்படி அப்பூதியுடைய தலைமையில் இருக்கிறது ஆண்டவன் திருவடி அப்படின்னு சொல்றார் இவர் பூல அவனுடைய திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ற ஆமா அஞ்சு போய் கனிமெலியோடி நின்ற தேவடியாய் தோடியையே, படத்துல திருநாவு தர்புநாயனால போதப்பெற்ற திருப்பதியம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் நான் ஒரு பத்து பதினைந்து வருஷங்களுக்கு முடி அந்த திருப்படனத்துக்கு தரிசனம் பண்ண போனேன் ஒரு கதவும் சில இடங்கள்ல கதவு இருக்கு சில இடங்கள்ல கதவு இல்ல ஆடு மாடுகள்னா சாமியிட போய் படுத்துக் கோயில் போரா ஒரே அசுத்தம் இப்ப சுத்த கொஞ்சம் சுத்தப்படுத்திருக்கிறதாக கேள்விப்படுறேனும் தஞ்சாவூர் இப்ப ஏதோ கொஞ்சம் சுத்தப்படுத்திருக்கிறாங்க சொன்னாங்க இல்லியாசாமன் சமாதி கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு தான் சைவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம எண்ணி கொள்ளுவோம் இல்லையா நாம் என்ன பண்ண முடியும் இல்லையா எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க எத்தனையோ பெரியவர்கள் இருக்காங்க அவங்க தான் செய்ய வேண்டிய வேலை இல்லன்னா எச்சார்டு போர்டு செய்யணும் செய்யலன்னா அந்த சாமிக்கு என்னைக்கு விருப்பம் வருதோ அன்னைக்கு செய்துக்கு வரணும்னு நாம விட்டுற வேண்டிய தவிர வேற ஒன்னும் வகையில் இது நாலாம் திருமுறையில வருகிற அஞ்சாம் திருப்புறையில் நாலாம் திருமுறையில வருகிற இன்னொரு திருப்பாடு நம்ம எண்ணி பார்ப்போம் आदिए अनंत होने आदि के धीरत्नीरे சார் சமன் சமயத்துக்கு போயிட்டார் திரும்பி வந்து விட்டார் திரும்பி அரசன் அழைத்தான் சமண மதத்திற்கு இவர் நாமா இருக்கும் கூடிய எல்லோரும் பாடினார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும் பந்தமன் சொன்ன உங்களை நாங்க போல சொன்னா எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சுவாமி அப்படின்னு சொன்ன சுவாமி நினைத்தார் நம்மளால அவங்களுக்கு துன்பம் வேண்டாம் போயிட்டார் போனபோதுதான் அவன் சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போட்டான் நஞ்சு கொடுத்து சாப்பிட சொன்னான் யானையை விட்டு அவரை இடராட்சி செய்யலாம் தேவதானா இது ஆமா தமிழர்களுக்கு பௌத்தர்களுக்கு கொல்லாமையை தான் முக்கியமான விரதம் ஆனா தான் கையில ஒரு மயிர்பீடிகை வச்சிருப்பான் அதனால அப்படி இந்த கீழே ஏதாவது எறும்பு செத்து கூட போகுது கால் பட்டுன்னு சொல்லி மயிர்பீடிகினால கூட்டி விட்டு அது மேல நடப்பான் எறும்பொன்னா பாவம் ஈயப்பொன்னா பாபம்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதனையே கொள்ள பாக்குறோம் தவறு நடந்த இடம் இதுதான் இல்லையா ஆமா இப்போ ஒரு நாள் நான் பூந்தமல்லிக்கு போனேன் கடத்தரு நடந்து போயிட்டு இருந்தேன் திரும்ப திருப்புன்னு மழை வந்துடுத்து ஒரு கடையில தார்ப்பு போட்டிருந்தா அது என்ன கடை தெரியாது ஓடி போய் அந்த கடைக்குள்ள பூந்தேன் பூந்துட்டு திரும்பி பார்த்தேன் நான் வெளியே வரும்போது இந்த ஹார்மோனிய கார் பார்த்து என்ன சொல்லுவார் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் வெளியே வந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் இத்தனை நாள் சேவாரம் பண்ணதெல்லாம் தொலைஞ்சு ஆமா நான் நடிச்சு போயிட்டேன் கடவுள் என்னமோ என்னை அந்த மாதிரி பழக்கத்தான் இந்த வயசு உடனே வைக்கல நான் தப்பிச்சுட்டேன் நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்றது கூட கடவுள் என்ன தப்பிக்க வைத்தான் ஆமா அது தவறல்லவா அப்ப எழுப்பக்குண்ணா பாவம் ஈயக்ண்ணா பாபன்னு ஒரு மனிதனையே கொல்ல பாக்குறீயே அதனால சமுதாயத்துக்கு பெரிய இழுக்கு வந்தது ஆமா யானையை விட்டு இடர்த்தி தான் அப்ப சொல்லிவிட்டார் நாம் சிவனுக்கு சொந்தக்காரன் அப்படின்னே சொல்ற இந்த பாட்டு சுண்ணவன் சந்தன சாந்தும் அண்ணல் அன்முறன் ஏறும் அகலம் அவும் உடையார் ஒருவர் தமர்னாம் அவனுக்கு சொந்தக்காரன் நாம எப்பவாவது இந்த திருவத்தி ஊரில் எங்கள் சிவனுக்கு நாம சொந்தக்காரன் சொன்னது உண்டா எப்பவாவது இந்த கபாலிக்கு நான் சொந்தக்காரன் சொன்னது உண்டா அல்ல இந்த கபாலியை பார்த்து எங்க அப்பா தான் அவன் அப்படின்னு நமக்கு சொன்னது உண்டா அம்மையே அப்பா அப்பா, நீ அம்மை நீ என்றெல்லாம் வருகிறது நமக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த சிவனை பார்த்து இவன் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொன்னது உண்டா இல்ல சொல்லூட சொல்லல ஆனா நாமக்கரசர் என்ன சொல்றார் அவனுக்கு சொந்தக்காரன் அதனால அஞ்சு வருது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு இருபத்தி ரெண்டு தடவை சொல்றது ஆமா கடைசி பாட்ட சொல்றேன் நரம்பழு கைகள் பிடித்து தங்கை நடுங்க மலையை உரங்கள் எல்லாம் கொண்டு எடுத்தான் ஒன்பதும் ஒன்றும் அலற வரங்கள் கொடுத்தருள் தீவான் வளர்வொழி வீரத்தை தூழ்ந்து நிரம்பு கெடீர புனலும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை இருபத்தி ரெண்டு தடவை அந்த வார்த்தை வருகிறது அந்த யானை அவரை கொல்லாமல் யாரை ஏவினானோ அவனையே போய் அடித்தது என்று வரலாறு அது அப்புறமா பார்த்தோம் ஆமா அப்படி இந்த அற்புதமான திருப்பதிகம் நான்காம் திருமுறையில் இருக்கிறது இல்லையா ஆமா சரி அடுத்தது ஒரு திருப்பதியம் நாம எண்ணி பார்த்தோம் நமக்கெல்லாம் தெய்வம் கைலாயமலை என்று இருக்கிறான் உண்மை எல்லாம் கைலாய மலைக்கு போறது மிக சிரமம் இன்னைக்கு பணம் இருந்தா போயிடலாம் பணமும் உடலிலே வசதியும் உடல் வலிமையும் இருந்தால் போய்விட முடியும் அல்லவா ஆமா கைலையில இருக்கிற கடவுள் இங்கே இங்க பூவில வீச்சிருக்கிறான் அப்படின்னு ஞாபகர் ஒரு திருத்தாண்ட பகுதியே பாடிவிட்டிருக்க திருத்தாண்டக பகுதியில் வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டுவேன் அந்த பதிகத்தை நான் எழுதி இந்த நம்ம ஊர்ல இருக்கிற கடவுளை பத்தி அவர் சொல்லலையே நாம அதை வணங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சேன் கடைசியில என்ன எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா அப்பர் வருமா நினைத்ததற்கு விடை அந்த பதிகத்தின் இறுதியிலே வருகிறது அந்த வரியை பார்த்த உடனே கண்ணால தாண்டி விட்டு அழு ஏதேதோ ஊர்களை சொல்லிவிட்டு போய் கடைசி அவர் சொல்றார் எத்தாலத்தும் சிவனை காணலாமே அப்படின்னு எந்த கோயில்லையும் நீ சிவனை பார்க்க முடியுமடா அப்படின்னு சொல்றாரு ஆக பாடல் பெறாத கோயிலா இருந்தாலும் சின்ன கோயிலா இருந்தாலும் பெரிய கோயிலா இருந்தாலும் கும்பிட்டு விட்டோம்னா கைலாயநாதன் அங்கே இருக்கிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளும் கைராயமலை நினைச்சார் அப்பர் வருமா நடந்து நடந்து போனார் கால்கள்லாம் தேய்ந்தது உந்தி உந்தி போனார் மார்கள் தேஞ்சது கதையெல்லாம் தேய்ந்தது கை கால்கள் எல்லாம் தேந்தது உணர்வற்று ஒரு இடத்துல படுத்திருக்கிறார் அங்கே ஒரு மகரிஷி வந்தார் ஏன் பா கை காலெல்லாம் தேஞ்சு போச்சு கதையெல்லாம் போயிடுத்து வயதான நீ இந்த மலையில வந்து ஏன் கிடக்கிற அப்படின்னு கேட்டார் நான் கைலாய மலையை பார்க்க போ அது முடியுமாப்பா இந்த நிலையில நீ அங்க போக முடியுமா பேசாம திரும்பி போன பத்தி நான் போவேன் அப்படியே எழுதியிருக்கிறார் உமக்கு என்ன கடன் நான் போறேன் அப்படின்னு அப்பதான் சிவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வான் உலகத்திலிருந்து சொன்னான் என்று என்றார் பாட்டு முதல் வரி எனக்கு நினைவில்லாமல் போகிறது ஆமா அசரீதியாக சொன்னான் அப்ப சொன்ன நீ கைலாய மலைக்கு போக வேண்டாம் பக்கத்தில் இந்த தீர்த்தத்துல மூழ்கு ஒன்னு கைலாய மலையை காட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த தீர்த்தத்துல மூழ்கினார் அவர் எழுந்ததுதான் திருமையார் எழுந்தார் எழுந்து பார்த்தார் பக்கத்துல ஒரு கோயில் அந்த கோயில்ல அந்த கைலாய காட்சியை அவர் கண்டார் அவர் அந்த கைலாய காட்டியை கண்டதே தென்கைலாயம் என்று இப்பொழுதும் ஒரு கோயில் திருவையாசிலே இருக்கிறது அவர் பார்த்த நாள் ஆடி அமாவாசை அன்று என்றும் பெரியவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் பெரிய புராணத்தில் அப்படி இல்லை பரம்பரையாக சொல்லுகிறார்கள் ஆடி அமாவாசை அன்றுதான் நாவுக்கரசர் அந்த கைலாய கண்டார் என்று சொல்லப்படுகிறது அப்பதான் இந்த மாத பிறைக்கண்ணி என்று ஒரு அற்புதமான தேவாரத்தை அவர் சொல்லுகிறார் சொல்லுக்கு அழகு என்று பொருள் அழகான சந்திரனை தூடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் மாத பிறைக்கண்டியானே மலையான் மகளோடும் பாடி போரோடும் நீர் சுமந்தே சி புகுவார் அவர்வே சுவடுபடாமல் நடபோதே காதமடப்பிடியோடும் கலiru வருவன கண்டே காதமடப்பிடியோடும் கலiru வருவன கண்டே கண்டேன் என்று பதினோரு பாட்டு இருப்பதாக எனக்கு நினைவு பதினொன்னும் இந்த அற்புதமான திருப்பதியும் அந்த கைதை மலையை கண்ட காட்சியை நமக்கு சொல்லப்படுகிறது அந்த திருப்பதியும் இந்த நான்காம் திருமுறையிலே இருக்கிறோம் சில இடங்களில் ரெண்டு பேருமாகவே சேர்ந்து வழிபட்டார்கள் சரியாகவும் போய் பழிபட்டார்கள் ஒரு தடவை அப்பர் பெருமா திருவாரூரிலே திருவா மார்கழி இருந்திருக்கிறார் அந்த மார்கழி மாதல் தரிசனம் உங்களுக்கு தெரியும் சிதம்பரத்தில் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த நினைவாக எல்லா ஊர்லயும் அந்த தரிசனம் நடைபெறுகிறது இத பார்த்தார் பார்த்துவிட்டு சம்பந்தர் பெருமான் திருப்புகாலூர்ல சம்பந்தர் பெருமான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு வந்தார் சம்பந்தபுரமாக எழுந்து போய் அவரை எதிர்கொண்டு அழைத்து அப்பருப்பொழுது வருகிறீர்கள் என்று கேட்டால் நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன் உலா வந்தார் கண்கொள்ளாத காட்சி நான் அவரை கண்டேன்னு ஒரு திருப்பதிகம் சொல்ற திருப்பதிகமாகவே வருகிறது for covering a <laughs> real night for... Dano, manis, porque venis, morrei a ler. திருவாதிர சிறப்பை இந்த படியம் கூற நாம பார்க்க முடிகிறது போன மாதம் நான் சொத்துனை வேதியன் பாடி காட்டினதாக என்னுடைய குறிப்பிலே இருக்கிறது இருந்தாலும் அப்பர் வருமானை கடைசியாக ஒரு தண்டனை கொடுத்தான் அதுதான் கல்லிலே கட்டி கடல்ல தூக்கி போடுறோம் முதல் தண்டனை கொடுத்தான் சுண்ணாம்பு கட வாயில தூக்கி போடுறோம் வெத்தலை பார்க்க போடுவேன் பாட்டுக்காரன் வெத்திரபாக்கு போட்டுத்தான் செய்வோம் நீங்களும் பாட்டுக்காரன் வெத்திரபாக்கு போடத்தான் செய்வீங்க நிச்சயமா ஏன் அப்படின்னு கேட்டா இந்த தொண்டைக்கு அவன் வேலை கொடுக்கறான் அபரிமிதமான வேலை இல்லையா ஆமா இப்ப நான் கூட இன்னைக்கு ரெண்டாவது இடமா பாடுறேன் இன்னொரு இடத்துக்கு போலாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் போமா வேண்டாமான்னு போகலாம் நினைக்கிறேன் எங்கயே கூப்பிடுறாங்க போறேன் நானே வருகிறேன் என்று சொன்னது என் ஜென்மாவில கிடையாது கூப்பிட்ட இடத்துக்கே போக முடியல நானே வர்றேன்னு எங்கே அப்படி அப்படி பாடும் என்ன அந்த தொண்டை புண்ணா போயிடும் காற்று நெருப்பு ரெண்டும் சேர்ந்துதான் சங்கீதமா வருது வருகிற காற்றும் உடல் இருக்கிற நெருப்பும் சேர்ந்துதான் அது ராகமா வருது பாடும்போதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த வாயில எவ்வளவு தூடு வருகிறது அப்படி அதனால்தான் பாலகுல குடிச்சுட்டு பாடுவான் சும்மா இருக்கும்போது எனக்கு பிடிக்க சொல்லுங்க மாட்டான் பாடிக்கும் போது வருங்க நாலு தமிழர் கூட குடிச்சு விடுவான் ஏன் அந்த கஷ்டமான தொழில் அது ஆமா ஆக என்ன பண்ணுவோம் போட்டான் போடுத அது கொஞ்சம் ஆறும் போடும் போது கொஞ்சம் கூட போட்டம்னா நாக்கு வெந்து போயிடும் தவறி போய் போட்டம்னா அப்படி ஆயிடும் சுண்ணாம்பு கூட போனா அந்த நாக்கு வெந்து போகுது ஒரு மனிதனை சுண்ணாம்பு கால வாயிலேயே என்ன ஆகும் கொடுமையான தண்டனை பாய்சனை கொடுத்தான் ஜானியான் கடைசியா கல்லுல கட்டி போட்டான் கல்லு மிதந்தது என்பது உங்களுக்கு வரலாறு நிச்சயமா தெரியும் அப்படிதான் சொத்துணை வேதியன் அவர் பாடுறார் வாரியார் சாமி நல்லதோர் விளக்கம் சொல்லுவார் அது என்னென்னு சொல்ல முடியாது ஏன் இந்த கல்ிதந்தது என்பதற்கு ஒரு வரலாறு சொல்லுவார் அவர் சொல்றதுக்கு பிறந்தவர் அவர் நம்மளால சொல்ல முடியாது என்பதோடு நான் விட்டுறேன் அது அவருக்குத்தான் முடியும் அவரை போல வேற ஒருவருக்கு முடியல என்பதும் நம்ம எண்ண வேண்டிய ஒன்று எனக்கு சொந்தக்காரங்க கடைசியாக கடலூர்ல திருப்பாதிரி புலி ஊர் என்று ஒரு கேத்திரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஊர்ல கரையேற விட்ட குப்பம் என்று ஒரு ஊரும் இருக்கிறது என்ன கண்டிப்பில் கரையேற விட்ட குப்பம் என்ற ஊருக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது ஒருவேளை கடல்ல இருந்து இந்த ஊர் அழுவி வந்துட்டதோ அல்லது கடல் பின்னால போயிட்டதோ எனக்கு தெரியாது ஆனா கரையேற விட்ட குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு இப்போ கடலூர் தம்பி வந்திருக்கிறார் அவர் சொல்றார் இருக்கா ஆமா கரையேற உன்ன திருப்பாதிரி புரி ஒரு கோயிலுக்கு போராடுற நாம போயிருப்போமா போமா திருப்பாதிரிபுரி கோயிலுக்கு போற அற்புதமான திருவருத்தம் ஒண்ணு பாடி வைக்கிற பத்து பாட்டோ பதினோரு பாட்டோ இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த எ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 பாட்டு சொல்ல போற மூன்றும் நீங்க அடிக்கடி கேட்டிருக்கீங்க அடிக்கடி கேட்டிருக்க மாட்டீங்க இதுல அப்பர் சுவாமிகள் தன்னுடைய சிவனுடைய சிவன் என்னை எந்த வகையிலையும் காப்பாற்றி விடுவான் என்று திட்டவட்டமா சொல்ற மண் பாதளம் புக்கு இந்த மண் உலகம் பாதாள உலகத்துக்கு போனாலும் நான் அஞ்ச மாட்டேன் நம்மளால சொல்ல முடியுமா முடியாது நிச்சயமா என்னால முடியாது ஒரு படி இறங்குறதுனாலே அது ஒரு படி இருக்கா ரெண்டு படி இருக்கான்னு நான் எண்ணிக்கிட்டு இறங்க வேண்டிய நிலையில் இருக்கிறேனா ஆமா மண் பாதளம் பூக்கு மால் கடல் மூடி இந்த கடல் வந்து இந்த உலகத்தை எல்லாம் மூடிவிட்டாலும் நான் அஞ்ச மாட்டேன் மற்ற ஏழு உலகம் பின்பால் திசை கெட்டு இல்லையா கடல் மூடிவிட்டா திசை தெரியாது நான் ஒரு நாள் இந்த போரூர்ல இறங்கின குன்றத்தூர் அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் இதுவரை வருடமா நான் அதுல போயிட்டு இருக்கேன் ஒரு நாள் ராத்திரி அங்க இறங்கினேன் திசை கெட்டு போச்சு ஒருத்தன் கேட்ட குண்டூர் ரோடு போச்சு அப்படியா அப்படி ஒரு சுதாரிட்டு பார்த்தேன் அங்கதான் இருக்கு சரிங்க தான் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு நின்னு இருக்க அப்ப தண்ணியே மூடினா இன்னும் திசை கட்டுப்போம் பின்பா திசை கட்டு இரு சுடர் சூரிய சந்திரன் கீழே விழுந்தாலும் சரி கொஞ்சம் கிட்ட வரும்போதே நம்ம தாங்க முடியல இல்லையா ஆமா சூரியன் வந்தாலும் தாங்க முடியாது சந்திரன் வந்தாலும் தாங்க முடியாது பின்பால் வீடினும் அஞ்சல் நஞ்சே பின்பால் நமக்கு ஒன்று கண்டோ அவ இருக்கிறான் நான் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை நான் அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை அது ஒன்று கண்ணடும் திருப்பாதிரி புலியூர் கண்பாட திருவடி இருக்கிறது என்னை காப்பாற்றிவிடும் அது இந்த எண்ணம் நமக்கு வருமா இல்லையா சிறு துன்பம் வந்தாலும் நம்மளால தாங்க முடியும் எந்த துன்பம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் அவனுடைய திருவடி எனக்கு துணை இருக்கிறது என்று நல்ல அறவுரை நமக்கு சொல்லுகிறார் பாட்டை மறுபடியும் சொல்லுகிறேன் கடல் மூடி மத்தியும் பின்பா திசை கெட்டு இரு என்று ஒரு பாடமும் உண்டு இரு அஞ்சல் நெஞ்சே கண் பா நான்க்கு ஒன்று கண்டோ திருப்பாதிரி புளியூர் கன்பாவு நெற்றி கடவுடுடறாம் கடலினையே டம் பேருவகன்னியர்கள் கடம் யானும் பூஜை செய்த இடம் அது பெண்ணாகடம்னு பேர் இன்னைக்கு பெண்ணாகடம் தான் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு தூங்கானை மாடம் பேரு இப்பவும் ஊர் மயிலாப்பூர் கோயிலுக்கு பேர் கபானீஸ்வரம்னு பேர் ஆமா அந்த ஊருக்கு போற சுவாமி உன்னுடைய தூரத்தை என் மேல் பொறித்து வை உன்னுடைய இடபக்குரிய என் மேல் பொறித்து வை உன்னுடைய திருவடி திருநீரை எனக்கு பூசி விடு அப்படின்னு கேட்கிறார் ஏன் இந்த உடம்பு கொஞ்ச நாள் அந்த சமண சமயத்தில் இருந்தது அதனால இதை செய்து விடும் சாமி வைணவத்துல கூட அப்படி தங்கு சக்கரம் பொறித்துக் கொள்வதுன்னு நான் பார்த்திருக்கிறேன் சைவத்தில இப்படி சூலத்தையும் இடபத்தையும் பொறிக்கிறத நான் பார்த்தது இல்லை ஒரு காலத்துல இருந்திருக்குமோ என்னமோ ஆனா இப்பவும் வைணவத்துல அப்படி பொறிக்கிறது இருக்கிறது பொறித்துக் கொண்டவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் நாம் நாமல்ல விடுபட்டு இருக்குமோன்னு நான் எண்ணுகிறேன் அந்த திருப்பாடலை நாம் இந்த நாலாம் திருமுறையில்தான் வருகிறது दे ये रिपोर्ट गले बिल्ला பதிய மூணு பாட்டு தான் இருக்கு பாக்கி பாருங்கூத்தனை அழித்து விட்டான் ராஜராஜ சோழன் இந்த பதிகங்கள் நான் தேடி எடுத்த போது பல பதிகங்கள்ல இப்படி ஒரு பாட்டு இருக்கிற பதிகம் கூட இருக்கு ஒரு பாட்டு இருக்கிற கூட இருக்கு திரு கடுமரத்து ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு சில எல்லாம் போயிடுச்சு நான் வருத்தப்பட்டான் சுவாமிச்சு போச்சேன் அவன்தான் வருத்தப்பட்டும் வருத்தப்பட சுவாமி வேண்டியதை வைத்திருக்கிறேன் நானே செல்ல செய்து செல்லு தானே அறிக்கிறேன் அறிக்கை சொல்லிவிட்டான் இது போதும் இது போறோம் அப்படின்னு ஆக இந்த திருப்பதிய மூணே மூணு வரவு தான் இருக்கிறது மூவிலை சூழத்தை தன்மேல் மேல் பொறிக்கச் சொன்னார் திருவடி நீரை பூச சொன்னார் உன்னுடைய இடபக் கொடியை என் மேல் பொறித்தவை என்று கேட்டார் உடனே ஒரு பூதத்தை அனுப்பி இந்த மூவிளைச் சூளத்தையும் இந்த இடபத்தையும் அவருக்கு பொறிக்கச் சொன்னார் என்று பெரிய புராணம் என்பதும் நாம் எண்ண வேண்டிய ஒன்று இன்னொரு திருப்பதியும் நாம் எண்ணி பார்ப்போம் சிதம்பரத்து திருப்பதியும் ஒன்று ஒரு திருவிருத்த பதிகம் நாலாம் திருமுறையில் வருகிறது அதை நாம் எண்ணி பார்ப்போம் and திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பது கண்ட கண்கொண்டு மற்ற இனி காண்பது தான்பது எல்லை கண்கொண்டு மக்கள் எதை பார்த்து வேற எதையும் பார்க்க முடியாது என்று சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த திருப்பதியத்திலே இன்னும் நிறைய பாடல்கள் நான் நினைவூட்ட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன் அது அடுத்த மாதம் பார்த்துக் கொள்வோம் வண்டி வண்டியா பாட்டு இருக்கு நமக்கு என்ன பாட்டுக்கு என்ன கொடுத்தது எண்ணாயிரம் இது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் சொல்லி நாம் எல்லாம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றுக் கொள்வோம் ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாயிவாய நமோ shivaya shivaya namo om namah shivaya shivaya namah bhagavaya shivaya